والصلاة والسلام ولا رسول الله محمد எ மீது கொண்ட இறக்கத்தினால அன்பினால எங்களுக்கு இந்த மேலான தீனுடைய பாக்கியத்தை நசீப் ஆக்கியிருக்கிறார் பெரியார்களே சகோதரர்களே தீன் மூலமாகத்தான் இந்த உலகத்திலையும் அல்லாஹ் எங்களுக்கு சந்தோஷத்த ராகத்தை வைத்திருக்கிறான் முடிவில்லாத ஆஹரத்துடைய வாழ்க்கையிலும் அல்லா ஜல்ல ஜலாலுஹூ எங்களுக்கு வெற்றியை வைத்திருக்கிறான் இந்த அடிப்படையில் பெரியார்களே சகோதரர்களே ஒரு தனி மனிதர் தன்னிடத்தில் தீன உண்டாகி கொண்டு மக்களிடத்திலையும் தீன் வரணும் என்று முயற்சி செய்து கொண்டே இருப்பார் என்றிருந்தால் அல்லாஹு ரபுல் இசத் அந்த தனி மனிதனுக்கு அல்லாஹ் பறக்க செய்வான் இதே போல ஒரு குடும்பம் தன்னிடத்தில் தீன உண்டாகி கொண்டு ஏனே மக்களிடத்திலேயே தீன் வர்றதுக்காக முய செஞ்சு கொண்டிருப்பாங்கன்றா ரத் அல்லா ஜல்ல ஜலாலுஹோ அந்த குடும்பத்துக்கு அல்லா பறக்க செய்வான் இதே போல ஒரு ஊர் இதே போல ஒரு நாடு இதே போல முழு உலகமும் தீன உண்டாகி கொண்டு முயற்சி செய்யும் பொழுது அல்லாஹு ரபுல் இசத் அந்த முயற்சிய கூடியவங்களுக்கு அல்லா பறக்க செய்வார் சகோதரர்களே இந்த வகையில் நாங்கள் எப்படி ஆண்களாகிய நாங்க எங்கள்கிட்ட தீன உண்டாகி கொண்டு தீனுக்காக அலைஞ்சிக் கொண்டு பாடுபட்டு கொண்டு தெரிகிறோமோ இதுக்குரிய பறக்கத்தை அல்லா செஞ்சே ஆகுவான் அது நாங்க எந்த மூளையில இருந்தாலும் சரி எந்த தொங்கல்ல இருந்தாலும் சரி அந்த பரக்கத் அந்த இடத்துக்கு வந்து தான் தேரும் எங்களுக்கு வரக்கூடிய பரகத் அடுத்த வீட்டுக்கோ அங்காலையோ மாறையோ போகாது எனக்கும் அந்த பரக்கத் பாருங்க அடுத்த வீட்டுக்கு போயிட்டு அப்படி சொல்றதுக்கு இடமே இருக்காது நாங்க எந்த பங்கருக்குள்ள இருந்தாலும் அது எங்களுக்கு வந்துதான் தீரும் ஒரு மனிதர் ஒரு வயலோரமாக நடந்து கொண்டிருக்கிறாரு ஒரு சத்தம் ஒன்று வருது இன்னாருடைய வயலுக்கு போய் மழை பெய்ய அப்போ இவருக்கு ஆச்சரியம் மேகத்தில் பேர் சொல்லப்பட்டு அந்த மேகம் போய்கொண்டிருக்கு இவரும் அந்த மேகத்தை தொடர்ந்து போனார் நிறைய வயல்கள் இருக்குது பல நூற்று கணக்கான ஏக்கர் வயல்கள் இருக்குது ஆனா அந்த மேகம் போய்கொண்டே இருக்குது குறிப்பிட்ட ஒரு இடத்துல போய்த்து அந்த அந்த மேகம் மழை பெய்யுது இப்ப பின்னால போனவர் பார்த்தா அங்கு ஒரு ஆள் நிற்கிறார் அந்த வயலை பயன்படுத்தி கொண்டு பெக்கூடிய மழையை பக்குவப்படுத்திக் கொண்டு நிற்கிறார் இவர் போய் கேட்டார் உங்க மேகத்தில் என்ன பெயர் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது இந்த மேகத்தில் ஒரு சத்தம் கேட்டது வயலுக்கு போய் மழை பெய்ய சொல்லி அதனால பார்க்கணும் இப்படி பேர் குறிப்பிடப்பட்டு மேகம் அனுப்பட்டு மழை பெய்யப்படுறது அவர் யாரு அவர் என்ன செய்யறாரு என்று பார்க்கணும் என்ன பேர் சொல்லப்பட்டதோ அதே பேரு தான் எத்தனை நூற்றுக்கணக்கான வயல்கள் இருக்கத்தக்கன உங்களோட வயலுக்கு மட்டும் மழை பெய்யறதுக்கு என்ன அமுல் செய்யறீங்க அவர் சொன்னாரு இந்த வயலில் விளையக்கூடிய விளைச்சல மூணாக பிரிச்சிடுவேன் ஒரு பகுதியை நான் சதக்கா செஞ்சிடுவேன் ஒரு பகுதியை நான் சதக்கா செஞ்சிடுவேன் ஒரு பகுதியை குடும்ப செலவுக்காக கொடுத்துடுவேன் மூணாவது பகுதியை அடுத்த வருஷ விளைச்சலுக்காக நான் சேகரித்து வச்சிடுவேன் இது என்னுடைய வளம் ஆக பெரியார்களே சகோதரர்களே விருப்பமான அல்லாருக்கு பொருத்தமான ஒரு அமலை செய்யும் பொழுது அல்லா ஜெல்ல ஜ அந்த வீட்டுக்கு அந்த கடைக்கு அந்த தொழில் ஸ்தாபனத்துக்கு வயலண்ட வயல் மட்டுமில்லை ஒருதர் தனக்கு தன்னுடைய வியாபாரத்தில் இப்படி செய்கிறார் ஒருதர் தன்னுடைய சம்பளத்தில் இப்படி செய்கிறார் ஒருதர் தன்னுடைய சம்பளத்தில் இப்படி செய்கிறார் ஒருதர் தனக்கு கிடைக்கிற வருவாயில் இப்படி செய்கிறார் தன்னுடைய சொத்து சுகங்கள் இப்படி செய்கிறார் அல்ல அவருக்கு அனுப்பியே தீர்வார் அது வேற அடுத்த வயல்களுக்கு போகாது எங்கட வீட்டுக்கு அனுப்புறது அடுத்த வீட்டுக்கு போகாது அடுத்த வீடும் அப்படி செய்வாங்க பூர்த்தியாக தருவான் அவங்களுக்கும் பூர்த்தியாக அனுப்புவான் பெரியார்களே சகோதரர்களே அல்லாட கிருபைனால நாங்க அலைஞ்சி திரிஞ்சு பாடுபடுறோம் அல்லாஹு அந்த பரகத்தை எங்களுக்கு செஞ்சுதான் ஆகுவான் எப்படி செய்தோ அப்படி எல்லாம் செஞ்சு கொண்டுதான் இருக்கிறான் இந்த அடிப்படையில் ஆண்களாகிய நாங்கள் தீனில் முன்னேறது போல எங்க பெண்களிடத்திலேயே தீன் ஒரு ஏற்பாடுகளை முயற்சிகளை நாம கையாளம் ஏன்னா உலகத்தில் ஆண்களை விட பெண்கள் அதிகம் எங்க குடும்பத்தில் எடுத்து பாருங்க பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க பெண்களை விடவும் பிள்ளைகள் அதிகம் ஆண்களிடத்தில் செய்யப்படக்கூடிய முயற்சியைப் போல ரெண்டு மடங்கு பெண்களுக்கு மத்தியில் முயற்சி இதே போல பிள்ளைகளுக்கு மத்தியில் மாணவர்களுக்கு மத்தியிலே முயற்சியும் இந்த அடிப்படையில் பெண்களுக்கு மத்தியில் தீன் வர்றது மிக முக்கியமாக இருக்குது மிக அவசியமாகவும் இருக்குது நிசாமுதீன்ல நடக்கக்கூடிய ஜோடுகள்ல தற்காலமாக வருஷமாக பெண்களுக்கு ஒரு நிகழ்ச்சி தனியே செய்யறான் புரொபர் அப்துல் அலீம் சாப் அவங்கள வச்சு அலிகார் யூனிவர்சிட்டி புரோபசரா இருக்கிறாங்க அவங்களை வச்சு எப்பவும் இந்த நிகழ்ச்சி செய்யப்படுது பெண்களுக்கு மத்தியிலேயும் தீன் வர வேண்டிய ஒரு அவசியமும் தேவையும் இருக்கு இந்த வகையில் பெண்களோட நாங்கள் உலகத்தில் எங்களோட தாய்மார்களோட எங்களோட மனைவி மக்களோட எங்களோட சகோதர சகோதரிகளோட நாங்கள் மிக நெருக்கமாக பழகிறோம் அவங்களுக்கு ஏதாவது கஷ்ட நஷ்டம் வந்துட்டா அதனால் அதை எங்களுக்கு தாங்க முடியாமல் இருக்குது மனைவிக்கு ஒரு நோய் நம்பளம் என்றிருந்தால் அதை கணவனால் தாங்க முடியாது தன்னுடைய தாய்க்கு ஒரு வருத்தவாதை என்றிருந்தால் அதை பிள்ளையால் தாங்க முடியாது தன்னுடைய மகளுக்கு ஏதாவது ஒரு வருத்தம் என்று இருந்தால் நோய் என்று இருந்தால் அதை எங்களுக்கு பார்த்து கொண்டிருக்க முடியாது எங்க சகோதரிக்கு ஏதாவது ஆகிட்டேன் எங்களால பொறுக்க முடியாது நாங்கள் வேண்டியது செய்ய தயாராகிடுவோம் மனைவியின் பேரில் இருக்கிற பாசம் தாயின் பேரில் இருக்கிற பாசம் பிள்ளைகளின் பேரில் இருக்கிற பாசம் சகோதரிகளின் பேரில் இருக்கக்கூடிய பாசம் உற்றார் உறவினர்களான எங்களுடைய பெண்களோட இருக்கக்கூடிய பாசம் சில வேளை எந்த அளவுக்கு ஆகிடுது செலவழிக்கணுமோ அவ்வளவு செலவழிக்க தயாரிக்கும் தன்னை சொத்துக்களை வித்து செலவழிக்கணும் தயாராகிடுவோம் அதுக்கு தயாராகிடுவோம் தயாராகிடுவோம் எங்க சந்தோஷமா இருக்கிறது கண்டா எங்களுக்கு சந்தோஷம் எங்களுக்கு சந்தோஷம் எங்கோஷமா இருக்கிறது சந்தோஷம் இந்த வகையில மனைவிக்காக உயிர் கொடுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க தாய்க்காக உயிர் கொடுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க அந்த அவங்க எங்க உள்ளத்தில் இடம் பிடிச்சிருக்கிறான் பெரியார்களே சொல்ல இது இது உள்ளதுதான் இது யாரும் தடுக்க இயலாது நிறுத்த இயலாது மாற்ற இயலாது இப்படி அன்பு இருக்கத்தான் வேணும் இப்படி பாசம் இருக்கத்தான் வேணும் இப்படி இறக்கம் இருக்கத்தான் வேணும் ஆனா இந்த உலக இந்த இறக்கம் இந்த உலகத்தோடு முடிஞ்சிடக்கூடாது இந்த அன்பு இந்த உலகத்தோட உலகத்தோடு முடிஞ்சிடக்கூடாது இந்த நேசம் இந்த உலகத்தோடு முடிஞ்சிடக்கூடாது இந்த நேசம் நிரந்தரமானதாக இருக்கணும் எங்க மனைவி அன்பு நிரந்தரமானதாக இருக்கணும் எங்க தாயுடைய இறக்கம் நிரந்தரமானதாக இருக்கணும் இந்த துனியாவோட முடிஞ்சு போயிட்டு நாளை காமத்திலேனால பிரியக்கூடியவர்களாக ஆகிடக்கூடாது எங்களுக்கு செஞ்சிருக்க கூடிய எல்லா நியமத்துகளும் இந்த துணியாவோட பறிக்கப்பட்டு போயிடும் ஆனா இந்த குடும்பம் இருக்குதே இந்த குடும்ப அமைப்புல நாம தீன உண்டாக்குவோம் சொன்னாங்க அல்லா ஜலாமத்துடையாளதியாக ஒன்று சேர்க்கிறார் ஆனா தீனோடு இருக்கணும் தீன்ல கூட கூடுதல் குறைவு இருக்கலாம் ஒரு கணவன் தீன்ல உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கலாம் மனைவி தீன்தாரி தான் அவர் தாழ்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார் மகன் உயர்ந்த இருக்கிறான் தீன்ல தாய் தீன்ல குறைஞ்ச அந்தஸ்தில் இருக்கிறார் தகப்பன் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற தீன்ல பிள்ளைகள் தாழ்ந்த அந்தஸ்து இருக்கிறாங்க ஆனா ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்குது இப்ப நான் கேமத்து நாளையில யார் இந்த உயர்ந்த அந்தஸ்துள்ளவர்களாக இருக்கிறார்களோ அல்லாவுக்கு உயர்ந்த சொர்க்கம் கொடுப்பான் மேலான சொர்க்கம் கொடுப்பான் அப்ப தாழ்ந்தவர்கள் தாழ்ந்தவர்களும் சொவாதிகள் அவருக்கு அல்லது பஸ்க்கு அல்லதுக்கு மனைவிக்கு அந்த அளவுக்கு பணம் இல்ல வச்சுக்கொள்ள அவர் ட்ரெயின்ல தேர்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்தார் இப்ப ரெண்டு பேரும் ஒன்று சேர்றா இருக்கிற மனைவி கணவனோடு ஆனா கணவன் வந்து உட்காரலாம் தாயின் தகப்பனும் கண்ணியமான தகப்பனுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்ல அவர் இருக்கிறார் கீழ இருக்கலாம் அல்லா ஜெல்ல மாற்றம் இது விஷயத்துக்கு மாற்றமானவன் கடவன் உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறார் மனைவி ஆக தாழ்ந்த அந்தஸ்து இருக்கிறார் அல்லா ஜெல்ல ஜலாலு இந்த மனைவியையும் அந்த உயர்ந்த அந்தஸ்துக்கு உயர்த்தி அந்த கடவுளோட சேர்த்து வைக்கிறான் எவ்வளவு பெரிய விஷயம் அல்லஹ் குரான் சொல்றான் வல்லதீன ஆமனு وَتَبَّأَهُمْ ذُرِّيَّتُهُمْ بِإِيمَانٍ وَأَلْحَقْنَا بِهِمْ ذُرِّيَّتَهُمْ وَالَّذِينَ آمَنُوا يَا إِيمَانُ உடையவர்களாği அவங்க உயர்ந்த சொர்க்கத்துக்கே ஆகிட்டாங்க وَتَبَّأَهُمْ ذُرِّيَّتُهُمْ بِإِيمَانٍ आवर्रे पिच्चலங்கள் அவர்த் சந்ததிகள் அவர்கள் ஈமானுடையவர்களாği அவர்கள் சாதாரண சொர்க்கத்துக்குரியவர்கள் ஆகிட்டார்கள் وَأَلْحَقْنَا بِهِمْ ذُرِّيَّتَهُمْ الله رب العزة இந்த சந்ததிகளை உயிர் கொடுப்போம் என்று சொல்றோமோ உலகத்தில் எந்த சகோதரிகளுக்காக மாமி சாட்சிக்காக வேண்டி உயிர் கொடுப்போம் என்று சொல்றோமோ இவர்களையும் ஒன்று சேர்த்துக் கொண்டு போகணும் சொன்னா இந்த தீன தவிர வேற ஒரு எதிர்கொண்டு ஒன்று சேர்க்க முடியாது பிரிச்சே போடுவோம் தீன் இல்லை என்றிருந்தா ஈமான் அமல் இல்லை என்றிருந்தா ஒன்று சேர்க்கவே மாட்டான் அது நபியுடைய சொல்றோம் காபிரானவர்களுக்கு உதாரணமாக நாங்க சொல்றோம் அந்த ரெண்டு பேருக்கும் எங்க சாலிகான நல்லடியார்களான நபிவார்களுடைய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்பட்ட சோதனை நாளையில நரகத்துக்கு போகக்கூடிய சேர்ந்து நரகத்துக்கு போவார் சின்னச்சி பாருங்க நாளைக்கு என்னுடைய இவ்வளவு தூரம் கவனிக்கக்கூடிய என்னுடைய மனைவி நாளைக்கு நரகவாதி ஆயிட்டா இப்படி என்ன பெத்தெடுத்த தாய் நாளைக்கு நரகவாதி ஆயிட்டா இன்னைக்கு அவட கஷ்டம் எங்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாம இருக்குது அவட நோய் நம்பளம் எங்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாம இருக்குது அவட கஷ்ட நஷ்டம் எங்களுக்கு தாங்கிக் முடியாம இருக்குது நாளை கிராமத்தினால் அவ நரகத்துக்கு போறதை எப்படி நாங்கள் தாங்க போறோம் அதனால பெரியார்களே சகோதரர்களே இந்த வகையில் நாங்கள் எங்க தாய்மார்களுடைய விஷயத்தில் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்தணும் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்தணும் பெண்களுடைய உள்ள மிக மென்மையானது பெண்களுடைய உள்ள மிக லேசானது பெண்களை தீனி பக்கம் சாய்க்கிறது மிக இலகுவானது மிக இலகுவானது ஆண்களுடைய உள்ளத்தை போல கடினமானது அல்ல பெண்கள் மிகவும் மென்மையானவர்கள் அவங்களோட சுபாவமே மென்மையானது எடுத்து பாருங்க சாதாரணமா ஒரு கரப்பத்தான் வருதுன்னு சொன்னா பெண்கள் பயப்படுவாங்க ஆண்கள் தைரியப்படுவாங்க ஒரு ஒரு எரி வருது பெண்கள் பயந்து ஓடுவாங்க ஆண்கள் தைரியப்படுவாங்க அந்த கரப்பத்தான கூட பார்த்து சகிக்க முடியாத அளவு தான் பெண்களுடைய உள்ள ஒரு பள்ளி அடிக்கிறான் போய் அடிக்கணும் ஒரு பள்ளி அடிக்கிற ஒரு ஆம்புல தான் போய் அடிக்கணும் பெண்கள் கிட்ட போக மாட்டாங்க அந்த அளவுக்கு அவங்களோட உள்ள மென்மையானது மென்மையான உள்ளத்துல நாங்க சின்ன அளவில் ஒரு கவலைப்பட்டு முயற்சி தீன உண்டாக்கணும் என்று சொன்னா உலகத்திலே மல்லா பறக்க செய்வான் ால எல்லாம் சொத்துக்கு விரு பிள்ளைகளை கூட்டி போறது விருப்பம் இல்ல ஹரீசு கருத்து வந்து உயர்ந்த அந்தஸ்து சொர்க்கத்தில் இருக்கிறார் அவர் சொர்க்கத்துக்கு போனது முதலாவது மாப்பா எங்க என்னுடைய மனைவி எங்க என்னுடைய பிள்ளைகள் எங்க சொல்லப்படும் அவங்க எல்லாம் கீழ்தர்ஜாவில் இருக்கிறாங்க பிறகு அல்லாஹ் இவரு கேட்டதோட இவங்களை எல்லாம் சேர்த்து அவருடைய சொர்க்கத்துக்கு அனுப்பிவிட்டோம் அப்ப கொஞ்சமாவது அவங்கள்ட்ட தீன் வர்றத்துக்கு நாங்க ஒரு முயற்சியுமா இல்லையா பிற நாங்க இவ்வளவு பெரிய மாற்றங்களை எப்படி உண்டாக்கினோம் நாங்க பல பயான்கள் கேட்டோம் அல்லாட பாதையில் போனோம் ஒவ்வொரு நாளும் ஒரு கிழமையில எங்களுடைய ஜும்மேராத் பயன் கேட்கிறோம் மஹல்லா பயன் கேக்கிறோம் எங்கட ரெண்டாம் கஷ்ட இரண்டாம் மஹல்லாட பயன் கேக்கிறோம் வர்ற ஜமாத்துக்களுடைய பயன் கேட்கிறோம் ஜும்மா உடைய பயன் கேட்கிறோம் பெண்கள் அல்லாட் நாங்கள் மூணு நாள் போறோம் சில்லா போறோம் சில்லா போறோம் இது ஒன்றுமே இல்லாம பெண்கள்கிட்ட ஜீன் வரும் எதுபா கேளுமா இந்த ஜுப்பா எப்ப வந்தது இந்த தாடி எப்ப வந்தது இந்த சுனத்தான வாழ்க்கை முறைகள் எப்படி வந்தது இந்த தொழுகை எப்படி வந்தது காலத்துக்கு பிறகு இவை உண்டானு எங்கள்ட்ட இது ஒன்றுமே இல்லாம பெண்கள்டா பெண்கள்டையும் முயற்சி பெரிய முயற்சிக்கு பிறகுதான் எங்கள்கிட்ட வந்துருக்கு அதனால பெண்கள்கிட்ட வர்றதுக்கு நாங்கள் ஒரு முயற்சி செய்யணும் பெண்கள்கிட்ட உள்ள மிக மென்மையானது கொஞ்சம் ஆண்கள்கிட்ட செய்யக்கூடிய முயற்சியை போல பணமடைந்து செய்ய தேவையில்லை ஆண்கள்கிட்ட பல மணித்தேளங்கள் செய்யறத பெண்கள்ட்ட ஒரு மனுத்தியாலம் செஞ்சமானது எங்களுக்கும் தீன்ல முன்னேறது தீன்தாரி ஆகுவாங்க எங்க குடும்பம் சொற்க குடும்பமாக மாறிடும் பெண்கள்கிட்ட தீன் வரையில் இருந்தா எங்களுக்கும் தீன்ல முன்னேறது கஷ்டம் எங்கட பிள்ளைகளும் தீனுக்கு மாற்றமானவர்கள இப்ராஹிம் அலிஸ்லாத்துள்ளார்கள் இப்ராஹிம் அலித்தியையும் கண்ணியமாக்கினான் இப்ராஹிம் அலிஸ் மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாத்தையும் அல்லா தீன்தாரி ஆகித்தான் அவங்களையும் ஒரு நபி ஆகித்தான் அவங்களிருந்தான் ஹசரத் ரசூ அல்லா அலி அவர்களும் அவர்களையும் அல்லாஹ் வழியாக்கினார் இதே நேரத்தில் நூஹ் அலி இஸ்லாத்துல மனைவி தீனில் குழந்தைகள் பெற்றெடுத்தாங்க சுகதுக்கங்களில் பங்கெடுத்தாங்க உலகத்தில் எங்களுக்கும் கணவன் மனைவிக்கு நடக்கிற எல்லாமே அவங்களுக்கு மத்தியில் நடந்தது ஆனா தீன் இல்ல தீன் இல்ல இதனால அவன் நஷ்டப்பட்ட மகன் கண்ணானும் நஷ்டம் அடைஞ்சிட்டான் மனைவி தீனில் சொன்னா பிள்ளைகளும் தீனில் தூரமாயிடுவார் ஏன்னா உதாரணமா உலகத்தில் சொல்றது தாய போல் நூல போல செயல தாய போல பிள்ளைன்னு சொல்லுவார் தான் பால்தான் அதிக பங்குலா தாய் மடங்கு பங்கு இருக்கு தகப்பனுக்கு ஒரு பங்கு ஒரு பிள்ளைக்கு கடமை மடங்கு மனைவி எந்த பிள்ளைகள் எனக்கு எவ்வளவு பெரிய ஹிதும செய்யறாங்க இப்ப அவங்கள்ட்ட எப்படி எங்களுக்கு தீன் பொறுப்பு போல அவங்களுக்கும் தீன் பொறுப்பு நாங்களும் தீனுக்காக முயற்சி போல அவங்களுக்கும் தீனுடைய முயற்சியும் இருக்குது தீனின்படி நடக்க வேண்டி இருக்குது தீனுக்காக முய செய்ய வேண்டி இருக்குது எங்களைப் போல தீனுக்காக பாடுபட வேண்டிய பொறுப்பும் அவங்களுக்கு இருக்குது இது அல்லா செஞ்சிருக்கக்கூடிய ஒரு நியமத் எந்த ஒரு நபியையும் அல்லாஹ் பெண்களாக அனுப்ப இல்லை எல்லா நபிமார்களும் ஆண்களாகவே அனுப்பப்பட்டார்கள் ஆனா ரசூல் நாடு எங்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த உழைப்பு செய்யக்கூடிய அனுமதி அல்லா தந்திருக்கிறார் அல்லாவுடைய ரசூல் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க இந்த வகையில் முதலாவது நாம என்ன செய்யணும் என்னுடைய உள்ளத்துல வரணும் ஓ எங்க பெண்களை தீன்தாரி ஆக்கணும் முதலான கவலை வந்துடணும் தீன்தாரி இல்லை என்று சொன்னா உலகத்திலே நஷ்டம் ஆகரத்திலேயே நஷ்டம் உலகத்தில நஷ்டம் ஒரு நஷ்டம் இல்லை ஆகரத்தில் நஷ்டம் ஈடு செய்ய முடியாத நஷ்டம் இந்த வகையில முதலாவது பெரியார்களே சகல கவலைப்படுங்க துவாக்க எழுங்க எப்படி என்ன தாய்கிட்ட என்னுடைய மனைவி கிட்ட என்னுடைய சகோதரிகிட்ட பிள்ளைகளிட்ட தீனம் உண்டாக்குறது அடிப்படை முதலாவது என்ன தெரியுமா முதலாவது அவங்களோட இறக்கமா நடக்கும் தீனம் கொடுக்கிறதுக்கு முன்னால் அவங்களோட இரக்கமா இருக்கணும் அன்பா இருக்கணும் நேசமா இருக்கணும் தாயிகளாகிய நாங்க மனைவி மக்களோட மட்டுமல்ல யாரோடையும் பகச்சிக்கொள்ளக்கூடாது ஏன்னா எங்கட வேலை இருக்கிறதே மனிதர்களோட சம்பந்தப்பட்ட வேலைதான் எப்பவும் மனிதர்களை சந்திக்க வேண்டிய வேலைதான் எங்கட வேலை எப்பவும் கார்க்கோங்கள் மனைவியோட பிரச்சனை பட்ட அந்த வேலையை செய்ய முடியாது பிள்ளைகளோட பிரச்சனை பட்டு கொண்டா அந்த வேலை செய்ய முடியாது பாதுகாப்போட பிரச்சனை பட்டுக் கொண்ட அந்த வேலை செய்ய முடியாது அவங்கள விட்டுட்டு எங்க போயிட்டு நாங்கள் வேலை செய்ய போறோம் எங்களுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு அமைதி அவங்களிடத்துல இருக்குது அல்லாவே சொல்றான் உங்களுக்கு மனைவியை உங்களுக்கு அமைதி அடையக்கூடிய ஒரு இடமாக நாங்கள் வச்சிருக்கிறோம் குழந்தை கிடைக்கிறதுங்கிறது ஒரு விஷயம் ஆனால் சந்தோஷமாக அவங்களோட பாசமாக நேசமாக இருக்கிறது ஆக முக்கியமான விஷயம் அப்படி இருந்தால்தான் தீனை உண்டாக்கலாம் யார் மனைவியோட பிரச்சனை போடுறாங்களோ அவங்களுக்கு நாலு தீனுடைய வார்த்தையை பேச முடியாது யாரு தன்னோட பிரச்சனைகளாக மகாவில் யாரோடய பிரச்சனை போறது எப்படி கஷ்ட போறது நம்ம கஷ்டத்துல போய்கொண்டிருக்கோம் அடுத்த பக்கத்து பேச வேண்டியது அமிஷா நீங்க பேசுங்க அவரோட ஏன் நீ இதுவரைக்கும் பேசிட்டு வந்தீங்க இல்லாம சார் நீங்க பேசுங்களேன் ஏன் அவரோட பிரச்சனை இப்ப அவரோட போய் முக முகம் கொடுக்க முடியாது இந்த அடிப்படையில் பெரியார்களே நாங்கள் ஏரியா பொறுப்புதாரர்களக் கூடாது ஹல்கா பொறுப்புதாரர்களோட பிரச்சனைப்பட்டுக் கொள்ளக்கூடாது மஹல்லா பொறுப்புதாரர்கள் பிரச்சனைபட்டுக் கொள்ளக்கூடாது எங்கள்ட்ட கார்களை கூட பிரச்சனை பட்டுக் கொள்ளக்கூடாது உட்டு கொடுத்துடணும் பிரச்சனைக்கு வந்து முகம் நாங்க கோவப்படுற அளவுக்கு தூரமாகற அளவுக்கு ஆகிடப்படாது உட்டுக் கொடுப்போம் யார் உட்டுக் கொடுப்பாங்களோ அல்லா அவங்களும் மேல் அறுவடை இதே போல பள்ளி டிரஸ்டிமாரோட பிரச்சனை மதரசா கமிட்டிகளோடா நாட்டில் இருக்கக்கூடிய பல தீனுடைய அமைப்புகள் இருக்குது யாரும் அநியாயம் செய்யலாம் ஆனா நபி யாருக்கும் அநியாயம் செய்ய முடியாதுக்கு யாரும் அநியாயம் செய்யலாம் அந்த நுபுவத்து யாருக்கும் அநியாயம் செய்ய முடியாது நபிமார்கள் எடுத்துக்கொட்டுங்க நபிமார்களுக்கு யாரும் அநியாயம் செய்யலாம் ரும் அநியாயம் செய்யலாம் யாருக்கும் அநியாயம் செய்ய முடியாது யாரும் அநியாயம் செய்யலாம் அநியாயம் செய்யக்கூடாது அநியாயம் என்ன கேட்கிறாங்க ஏ இந்த மகள் கொண்டார் என்ன சொல்றாங்க ஏரியா மாத்தித்தாங்க ஏன் அந்த ஏரியாவில் அவர் பிரச்சனை இல்லையை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஆக இண்டையில் இருந்து மனசில் எடுத்துக்கொள்ளுங்க நாங்கள் யாரோடையும் அந்நியர்கள் கூட ஊர்ல அந்நியர்கள் இருக்கிறாங்க அவங்களோட இரக்கமா அன்பா நடக்கணும் நேசமா நடக்கணும் அவங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கணும் அமைப்பில் வரக்கூடிய ஒரு வேலை இந்த வேலைக்கு யாரும் அநியாயம் செய்யலாம் இந்த வேலையோட தொடர்புள்ள நாங்க யாருக்கும் என்ன மனைவி மக்களோட முதலாவது எங்க உள்ள கருத்து இது ஒரு பேச்சு பெரியார்கள் இதுல ஒரு ஹக்கு உண்மை கிடையாது ஆனா செல்ல சொல்றாங்க ஆனா ருக்கும்ி ஹக்கும்ி உங்கள் சிறந்தவர் சிறந்தவராக இருக்கணும் என்னுடைய கணவன் சிறந்த கணவன் சொல்லணும் என்னுடைய கணவன் சிறந்த கணவன் சொல்லணும் அப்படி எங்களை சொல்லுவாங்க நாலு பெண்கள் ஒன்று சேர்ந்து தங்கட தங்கட கணவனை பேச ஆரம்பிச்சா எங்களை பத்தி என்ன சொல்லுவாங்க நாங்க எப்படி நடக்கிறோமா உங்களோட இது நபியுடைய சொல்லுக்கு நேற்பட்டு நடக்கிறோமா நபீ சொல்லுக்கு மாத்தமா நடக்கிறோமா நபி சொல்றாங்க உங்களுக்கு சிறந்தவர் உங்களோட மனைவிக்கு சிறந்தவரம் ஒரு சந்தர்ப்பத்தில் அலி அல்லாஹால பேசிக்கொண்டிருக்கும் போது நாலு பெண்களுடைய விஷயம் சொல்லப்பட்டது நாலு பெண்களுடைய விஷயம் முந்தின காலத்தில் நாலு பெண்கள் ஒன்று சேர்ந்து தங்க தங்கட கணவன்மாரை பத்தி பேசினாங்க அதுல மூணு பெண்கள் தங்கட கணவன் கொடுமையை பத்தி சொன்னாங்க இப்படி செய்ய இப்படி தாயப்பட்ட கணவன் தங்கமான கணவன் என்னுடைய கணவன் கண்ணியமான கணவன் என்னுடைய கணவன் சிறந்த கணவன் ரசூஷா நான் அந்த கடைசியாக சொன்னார் அத போலதான் உனக்கு பெரிய சகோதரம் உழைப்பு செய்ய வேண்டிய முதலாவது சந்தோஷமா இருக்கணும் அவருடைய சிந்தனை எல்லாம் மாத்தமா தான் இருக்கும் அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல தீனுடைய சிந்தனை வர வர முடியாது ஏன்னா எந்த பிரச்சனை இருக்குது அவருக்கு வாழ்க்கையில நிம்மதியை உண்டாக்காது ஆகப் சகோதரர்களே இன்னும் என்ன ஹதீஷு கருத்து இருக்கிறது உள்ளவர்களின் பேர் நீங்க இறக்கம் காட்டுங்க இது ஹதீஸ் அப்ப பூமியில உள்ளவர்கள் இறக்கம் காட்ட வேண்டியவங்களில் உள்ளவங்க தாய் எங்கட மனைவி எங்கட பிள்ளைகள் ஏனைய மக்கள் வீட்டில் இருக்கிற நாய் பூனையா இருந்தாலும் இறக்கம் காட்டும் இவ்வளவு தூரம் இறக்கம் காட்ட சொல்லப்பட்ட பொழுது யாரை எங்கேயும் சும்மா ஒரு பேஜ் ஒரு ஆதாரம் இல்லாத ஒன்று தான் மனைவிக்கு இறக்கம் காட்டப்படாது பிள்ளையோடு இரக்கம் காட்டப்படாது அது ஒரு பெரிய ஹதிசும் இல்லை குரானும் இல்லை இந்த அடிப்படையில் யார் இறக்கம் காட்டுவாங்களோ அல்லாவும் அல்லாவுடைய மலக்களும் அவர் மேலே இறக்கம் காட்டுவார் நான் ஏன் என்னுடைய மனைவியோட இறக்கம் காட்டுறேன் என்னுடைய ரப்பும் மலக்குகளும் என்னோட இரக்கம் காட்டுறேன் நான் என்னுடைய தாயோட ஏன் இறக்கம் காட்டுறேன் என்னுடைய அல்லாவும் என்னுடைய அவனுடைய மலக்கலும் என்னுடைய இரக்கம் காட்டுவதற்காக நான் ஏன் இந்த தொழிலாளியோட இரக்கம் காட்டுறேன் அடிக்கிறதோ ஏசுறதோ பேசுறது பெரிய வேலை இல்லை மனைவிக்கு அடுக்கி போடலாம் மனைவிக்கு ஏசி போடலாம் மனைவி விரட்டிடலாம் அது பெரிய விஷயம் அல்லவர்கள் இறக்கம் காட்டுறது பெரிய விஷயம் நேசமா நடக்கிறது பெரிய விஷயம் அன்பா நடக்கிறது பெரிய விஷயம் இந்த வகையில பெரியார்களே சகோதரர்களே முதலாவது முதலாவது அவங்களுடைய உமரலியாட்ட போய் முறப்பாட்ட செய்ய போறார் உமரலியாளாட்ட தன் மனைவிய பத்திய முறப்பாடு தன் மனைவி நடக்கிற முறை சரியில்லை அவத்தி ஒரு முறப்பாடு செய்ய போறாரு போயிட்டு அவரு ஒரு ஆலோசனை கேட்க போறாரு உமரலியாளாட்ட அங்க போனா வீட்டில் உமரளி எல்லாருக்கும் பேச்சுவார்த்தை நடக்குற சத்தமா பேசுறியெல்லாம் ஒரு சத்தம் இல்லாம கேட்டுக்கிட்டு இருக்கிறார் உமரலி எல்லாம் யாரு உமரலி எல்லாம் வழியால போனா சேத்தா அடுத்த வழியால போவான் அப்படியானவங்களுக்கு முன்னால மனைவி இப்படி சத்தம் போட்டு பேசுறான் போனவர் பார்த்தாரு நாம என்ன பிரச்சனை செய்ய வந்தோமோ அது இங்கேயும் அப்படிதான் நடக்குது வீட்டுக்கு வீடு வாசப்படியும் சொல்லுவான் இங்கேயும் அதுதான் நடக்குது அவரு திரும்பி போறாரு திரும்பி போறது முறையில் கண்டு கொண்டாங்க திரும்ப கூப்பிட்டான் கூப்பிட்டு கேட்டாங்க என்ன விஷயம் வந்தீங்க என்ன திரும்பி போறீங்க இல்ல நான் வந்து எங்கட வீட்டில் சில பிரச்சனைகள் இருக்குது எங்க மனைவி நடந்து கொள்ற முறை எனக்கு பிடிச்சதே இல்லை அதை சொல்லி உங்கள்ட்ட ஒரு பரிகாரம் தெரியலான்னு வந்தா அதே பிரச்சனை இங்கேயும் நடக்குது அதனால நான் திரும்பி போனேன் ஜ உட சில தன்மைகளை சொன்னாங்க இந்த மனைவியினால நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன ஒன் என்ன இந்த மனைவி மூலமாத்தான் நான் சொர்க்கம் போய்கொண்டிருக்கிறேன் இவ இப்படி ஒன்று இல்லை என்று இருந்தா நான் ஹராத்துல போய்த்து என்ற முடிவை நான் நரகத்திலே படுகொலி இப்படி ஒரு மனைவி இருக்கிறதுனால இந்த தேவைகளை நான் பூர்த்தி செஞ்சு இவ எனக்கு சொர்க்கம் கிடைக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கிறான் சொன்னாங்கேரத்தில் அவத்தம் சாதாரணமானது அந்த பிள்ளையை பெத்தெடுக்கிறார் அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய நீ வளர்க்கிறார் எனக்கு சமச்சித்தாரா என் உடுபுடைய கழுவித்தாரா நான் தீனுக்காக வெளியே போயிட்டா எந்த பிள்ளைகளை சொத்து சுகங்களை கண்ணியமா பாதுகாத்துக் கொள்றா இவ்வளவு செய்யக்கூடிய பெண்மணி நாலு வார்த்தை பேசுறாண்டா பேசுறா ஏதோ ஒரு காரணத்திலே என்ன நமக்கு ஆகிட போயிரு என்ன நமக்கு ஆகிட போயிரு அப்ப சொன்னா இந்த விஷயம் தான் எந்த மனைவியும் அப்ப நான் இதுக்குற உங்களை போல நானும் அமைதி ஆயிரே ஆக மேலான பெரியாரி சகோதரர்களின் இந்த